பாடமணும் பள்ளிவாசலில் வீண் வழக்காடுவது சத்தமிட்டு பேசுவது காணாமல் போன பொருளை தேடுவது விற்பது வாங்குவது வாடகைக்கு விடுவது மற்றும் இது போன்ற கொடுக்கல் வாங்கல் செய்வது விற்கத்தக்கதாகும்